கேட்ட கடவுள் அதனால இந்த நேரத்தில் நான் அதிகம் பேசாமல் அவரை பேச்சாளரை பற்றி பேசுமாறு அன்புடன் எழுதிய அப்படின்னு மாத்திரத்திலேயே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய பல விஷயங்களில் கண்ணதாசனுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்குற போது அவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஆயிரத்தி ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சிறுகூடல்பட்டிங்கிற கிராமம் காரைக்குடி பக்கத்தில் அங்கே அவர் பிறந்தார் எட்டாவது பிள்ளை அவங்க அப்பா சாத்தப்ப செட்டியார் அம்மா விசாலாட்சி அம்மையார் அவங்களுடைய பிள்ளையா பிறந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் அவரால் படிக்க முடிஞ்சிது ஆரம்ப பள்ளி சிறுகுடல் பட்டியில் இப்போ சரஸ்வதி வித்யாலயான ஒரு பள்ளி அப்புறம் ஒரு குருகுலத்தில் போய் படித்தார் எட்டாம் வகுப்புக்கு மேலே அவரை வந்து அவரை வச்சு சமாளிக்க வாத்தியார்களால் முடியல அடிக்கடி ஓடி வந்துருவார் இந்த மாதிரி அவர் சொல்றார் எட்டாம் வகுப்பு வரை எட்டத்தான் என் பெற்றோர் விட்டார் பின் என்ன ஏழ்மையிலே விட்டார் அப்படிங்கிறார் அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு பக்திமயமான நகரத்தார் குடும்பத்துல பிறந்து இடையில வந்து திராவிட இயக்க ஈடுபாட்டினால கொஞ்ச காலம் நாத்திகரா இருந்தார் அவருக்கு ரொம்ப பக்தி எங்க தொடங்கச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க ஊர்ல மலையரசி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு நான் போன இருபத்தி நாலாம் தேதி கவிஞர் பிறந்தநாள் அன்னைக்கு அங்கே போயிருந்தேன் அந்த மலையரசி அம்மன் கோயிலில் தான் இவர் போய் உட்கார்ந்து வேண்டிக்கிட்டே இருப்பார் ஒரு சின்ன குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன பயம் நம்ம அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என்ன ஆகிறது எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என்ன பண்றது இப்படி ஒரு பயம் அவருக்கு இருந்துருக்கு அங்கே போய் உட்காந்து அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்ப அவரு பத்து வயசு பெற்றோர்கள் வைத்த பெயர் முத்தையா இந்த சிறுகுடல் பட்டி மலையரசி அம்மனை பத்தி ஒரு பின்னால் எழுதுறாரு பத்து வயதானது ஒரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ பாதி இரவு ஆனதென தாய் மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என முறையீடு செய்ததில்லையோ முற்றாய் நான் கேட்ட பினம் வந்தோது வெளிப்பாடாக அமைந்தது கொஞ்ச நாள் மறுபடியும் ஆஸ்திகத்துக்கு வந்தார் அதையும் அந்த கவிதையில பதிவு பண்றார் எனக்கு நல்ல அறிவு கொடுத்த அது நீ கொடுத்ததுங்கிறத மறந்து போய் நான் நான் நாஸ்திகம் பேசினது எந்த லட்சணத்தில் நடந்து பழகாத ஒரு பையன் சின்ன பையன் ஒரு கடை வச்சா எப்படி இருக்குமோ அப்படின்னர் நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன் நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நான்கு புறம் முழக்கி வந்தேன் கல்வி அறிவு அற்றதொரு பிள்ளையிடம் நீ கொடுத்த கடலையும் வற்ற விட்டேன் கருணைமையிலே உன் நினைவு வர கண்டதன் கடலையும் மீறி நின்றேன் நாஸ்திகம் பேசின போது கடல் வற்றின மாதிரி நான் மறுபடியும் ஆஸ்திகத்துக்கு வந்த பிறகு கடலையும் மீறுகிற ஒரு கருணையை நீ கொடுத்தாய் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் எனவே அவர் அவர் நாஸ்திகன் கொஞ்ச காலம் அது ஒரு சினிமா பாட்டில் வேடிக்கையாக சொல்றார் இறைவன் இருக்கின்றானா அவன் இங்கே இருக்கின்றான்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் சொல்லுவாரு நான் ஆஸ்திகன் ஆனேன் அவன் அகப்படவில்லை நான் நாஸ்திக நானே அவன் பயப்படவில்லை கடவுளை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம் இது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்துமே அவருக்கு திரும்ப திரும்ப கடவுளை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தது அவர் சொல்றாரு நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கும் அப்ப அந்த தேவை கிடைக்காது சில நேரங்களில் அபரிமிதமா ஒண்ணு வந்து சேரும் அப்ப நமக்கு அந்த தேவை இருக்காது கண்ணதாசன் சொல்றாரு பசித்த வேளையில் பாழும் கஞ்சியும் பசியில போது பாலும் தேனும் கொடுத்த தேவனை கோபிக்கலாமா குறைந்த என் பசியை குறை சொல்லலாமாங்கிறார் குறை சொல்லலாமா அவர் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் முழுக்க அவருக்கு இறை தரிசனமாக மாறியது நம்ம எல்லாருக்குமே அனுபவம் நேருது அந்த அனுபவத்தை மறந்துடுறோம் அவர் அந்த அனுபவத்தின் ஊடாக பயணம் செய்து கடவுளை கண்டார் கண்ணதாசன் கண்ட கடவுள் அனுபவங்கள் மூலமா நான் ஒரு முறை கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன் திருநாவுக்கரசருக்கு வயிற்று வந்து சிவனை அடைந்தார் சீர்காழி குளக்கரையில நின்று ஞானசம்பந்தர் சிவபெருமான பார்த்தார் திருமணம் ஆக போற நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார் ஸ்ரீரங்கத்தில் பல ஆழ்வார்கள் பார்த்தார்கள் வள்ளலார் ஜோதியில பார்த்தார் இல்லையா தீராத வயிற்று வலி பிணித்ததாலே திருநாவுக்கரசரவர் இறையை கண்டார் சீர்காழி குளக்கரையில் ஒருவர் கண்டார் ஆரூரர் திருமணத்தின் விளிம்பில் கண்டார் ஸ்ரீரங்க சந்நிதியில் பல பேர் கண்டார் ஜோதியிலே ராமலிங்கர் இறையை கண்டார் ஆம் நமது கண்ணதாசன் எங்கு கண்டார் அனுபவங்கள் வழியாக இறையை கண்டார் அனுபவங்கள் தான் அவருக்கு அவரே எழுதுறாரு பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவங்கள் அவருடைய கொள்முதலே அனுபவங்கள் தான் அடிப்படையில் நம்ம கவிஞர் கண்ணதாசனை பார்த்தால் அவர் பெயர் முத்தையா சொன்ன புதுக்கோட்டையில் வேலை தேடி போற வீட்டை விட்டு போன முடிவு பண்ணிட்டாரு நான் போன வார சிறுகுடல்பட்டி போனப்ப அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று பார்த்தேன் சிறுகுடல்பட்டி கிராமத்தை தாண்டி வந்தா இந்த பக்கம் போனா மதுரைக்கு போற பஸ் வரும் இந்த பக்கம் புதுக்கோட்டை திருச்சி போற பஸ் வரும் எங்க போறதுன்னு தெரியல கையில் பெட்டியோடு நிக்கிறார் அப்போ ஒரு முடிவு எடுத்தார் முதல்ல எந்த பஸ் வருதோ அதுல ஏறி அந்த பக்கம் போயிருவோட்டை பக்கம் போற பஸ் வருது அதுல ஏறி போறார் அங்க போய் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல வேலை கேட்கிறார் திருமகள் நினைக்கிறேன் அங்க உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப இந்த கம்பதாசன் வாணிதாசன் பாரதிதாசன் பேர்லாம் ரொம்ப புகழ்பெற்றிருந்தது இப்ப முத்தையான்னு சொன்னா அவங்க சாதாரமா எடுத்துக்குவாங்களேன்னு இந்த கேள்வி காதல் விழாத மாதிரி என்ன கேட்டீங்க அப்படிங்கிறார் ஏன்னா அவருக்கு அந்த பேரை இப்ப யோசிக்க டைம் வேணும் இல்ல தம்பி என்ன பேர்ல எழுதுறீங்க கண்ணதாசன் அப்படின்னா அப்பதான் அந்த பேரே வந்தது அதை விட என்னன்னா அந்த இன்டர்வியூ பண்ண பத்திரிகை ஆசையர் நான் கூட பார்த்துருக்கேன் அந்த பேரில் நான் பார்த்துருக்கேன் இதுதான் நல்ல நேரம் அவர் எழுதுறாரு உனவாசத்துல அப்படிதான் அவர் கண்ணதாசன் பேர் வைக்கிறார் ஆனால் பின்னால வந்து உள்ளபடியே கண்ணனுக்கு தாசனாக மாறுறார் அதை நம்ம நிறைய பார்க்க போறோம் இப்போ என்ன அனுபவம் இருந்தாலும் அது அவருக்கு இறை தரிசனமாக மாறியதுங்கிறதுக்கு ஒரு சினிமா பாட்டில் ஒரு உதாரணம் சொல்லுவோம் வந்த சம்பூர்ண ராமாயணம் படத்தை கவிஞர் பார்த்துட்டு இருக்கா பல பெறல ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறார் அதில் ஒரு காட்சி வருது சீதையை கொண்டு போய் பட்ட மீட்டுக்கிட்டு வர்றார் ராமர் பட்டாபிஷேகலாம் முடியுது ஊருக்குள்ளே யாரோ என்னமோ பேசுனாங்கன்னு மறுபடியும் போய் சீதையை காட்டில் விட்டுட்டு வர சொல்கிறது வயிற்றுல கற்பமாக இருக்கிற போது அனுப்புகிறார் இப்போ லட்சுமணனுக்கு கோவம் வருது நான் அன்னிக்கிதான் வாழ்க்கையா இத்தனை இப்போ தான் வருஷம் கூட காட்டில் இருந்துட்டு வந்தாள் இப்போ எவனோ சொல்கிறான்னு மறுபடியும் நீ போய் விட சொல்கிற நான் சொல்கிறேன் நீ போய் அந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப வர்றாரு லட்சுமணன் அண்ணா கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் வேலையை முடிச்சுட்டேன்னு எங்கேன்னு கேட்டால் அவர் அந்த படத்தில் இருக்கார் மகாராஜா சரி அந்த படத்தில் தனியாக தானே இருப்பார் அதனால் போலான்ட்டு தம்பி போகிறார் பார்த்தா அங்கே உட்காந்து ஓன்னு அழுதுகிட்ருக்காரு சீதையை பிரிந்த ராமன் அப்போ அந்த நிலையிலும் லட்சுமணனுக்கு சிரிப்பு வருது ஏன்னா நீ தானே நான் காட்டில் விட்டுட்டு வரது இப்போ நீயே அழுதுகிட்ருக்கியு அப்போ ராமர் சொல்கிறதா அந்த படத்தில் ஒரு டைலாக் காட்டில் விடச் சொன்னவன் ராஜாராமன் அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் இத பார்த்ததுமே கவிஞருக்கு என்ன தோணுத பெயர்கள்லாம் சாதாரண பெயர்கள் இல்ல இந்த இன்ஸ்பிரேஷன்ல அவர் எழுந்த பாட்டு தான் ராமன் எத்தனை ராமநடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தாயே தன் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத வீரம் என்று வில்லை என்றும் கோதண்டராமன் வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் அப்படின்னு ஒரு நீளமான பாட்டு அது இந்த காட்சி அவன் மனசுக்குள்ள எப்படி விரிது பாருங்க ராஜாராமன் சீதாராமன் சொன்ன ஒரு டைலாக டைலாக விட்டுட்டு வரல அப்போ கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் யாரு காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் யாரு இல்லையா அதெல்லாம் அவர் பார்க்குறார் அப்போ அவருடைய மனசுல அந்த தெய்வீகத்தன்மைங்கிறத இயல்பாக ததும்பி நிற்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் கண்ணதாசனுடைய தெய்வீக கோட்பாடு அப்படிங்கிறது கடவுளோடு நான நேரடி உரையாடு அவர் சொல்றாரு இரவு நேரங்களில் நானும் கிருஷ்ணரும் பேசிட்டு போங்க நள்ளிரா பொழுதுனில் நானும் என் கண்ணனும் உள்ளுரும் பொருள்களை உரைப்பதும் உண்டுகான் அப்படிங்கிறார் அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்வாரா கல்லினும் இனிய என் கண்ணன் சொல்வது பிள்ளை போல் வாழும் நீ பிதற்றலும் கவிதையேன் கிருஷ்ணர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணார் நீ வளரனா கூட அது கவிதையா இருக்கும் நான் பாடா அப்படின்னு பண்ணாருன்னு சொல்லுவார் இப்போ தமிழ் இலக்கியத்துல கடவுளை திட்டி கவிதை பாடுவதுன்னு ஒரு மரபு உண்டு நிந்தாஸ்துதினு அதுக்கு பேர் தமிழ் காலமேக புலவர் நிறைய பண்ணியிருக்காரு இந்த இரட்டை புலரும் நிறைய பண்ணியிருக்காங்க நாள் பார்க்கலாம் இரட்டை புலர் காலமேகம் பத்தி இவர் என்ன சொல்றாரு சிவபெருமான ஆரம்பிக்கிறார் தில்லையிலே நீ வாழ அப்படிங்கிறார் முதல் வரி தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால் வாழ தென்மதுரை சொக்கன் வாழ பழனிக்குன்னு பேர் திருவாவினன் குடி திருவாவி நன்குடியில் ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ திருப்பரங்குன்றம் எல்லையிலே குமரி அவள் ஏகாந்தமாய் வாழ எழுள் காஞ்சி ஒருவன் வாழ காஞ்சி வரராஜர் இடுவயிறு பெரிதாகி அரச மரம் தனை தேடி இலங்கு கணபதியும் வாழ தில்லையிலே நீ வாழனாரு எல்லையிலே குமரி ஏகாந்தமாய் வாழ இதெல்லாம் ஏன் சொன்னார்னா தொல்லையிலே நான் வாழ தொல்லை தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ வந்த விதி என்ன விதியோ தோளுடைய சிவ செவியோடு மானுடைய சிவனாலும் தொடர்பான நடராஜனை என்ன கடவுளோடு உரையாடுவது தான் அவருடைய பாணி விவேக சிந்தாமணி நம்ம படிச்சிருக்கோம் அவர் என்னது அவிவேக சிந்தாமணி அது பூரா மீனாட்சி அம்மையிட்ட பேசுவார் அவர் சொல்வாரு பாட்டு நினைச்சியின் பணத்தை வச்சு சூதாடி இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் உண்மையை பேசுறதுனால என் நிலைமை பொய்யப்பன் சபையிலே கைகட்டி நிற்பனையில் பொருளப்பன் துணை கிடைக்கும் பொருளப்பன் துணையோடு சூதாடி பார்ப்பனையில் புகழப்பன் நிலை கிடைக்கும் நான் என்ன பண்ணியப்பன் தன்னையே நம்பினேன் அவன் என்னை வீணப்பன் ஆக்கி விட்டான் வினையப்பன் தன்னோடு விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்து விட்டான் வினையும் விதியும் விளையாடுதான் வினையப்பன் தன்னோடு விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்து விட்டான் மை அப்பும் கண்ணினால் அப்பனை அம்மை நீ வாங்கி கொள் வண்ண மையிலே மலர் கொண்ட குந்தலை தென்றல் தாளாற்றிடும் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னா அந்த மீனாட்சி இன்னொன்னு சொல்றாரு அவங்க அப்பா வயசா இறந்து போனாரு அம்மா வயசா இறந்து போனாங்க இது இயற்கை சொல்றாரு ஏன் அப்பா செத்தாரு தெரியுமா ஏன் அம்மா செத்தாங்க தெரியுமா தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயென்று மாண்டு போனாள் இந்த பிள்ளை இப்படி பெற்றிருக்கோமே அப்படின்னு பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயென்று மாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான் கடவுள்கிட்ட தானே கேட்கணும் கடவுள் எங்கன்னா ஊன் யானுமே உயிர்கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் கடவுள் போய் ஆனா இவருக்கு என்ன பெருமை உதிரத்தில் எப்போதும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள் அவரோட பலம் அவிவேக சிந்தாமணி அதாவது கண்ணதாசன் வந்து ஒரு நாள்ல பேசுற விஷயம் இல்லை கண்ணதாசன் கண்ட கடவுள் அப்படின்னு தலைப்படுத்தாலே ஆறு நாள் பேசலாம் அந்த மாதிரியான ஒரு பிரவாகம் அவருடையது இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவருடைய அந்த கவிதைக்குள் தானாக வெளிப்பட்ட சில அதிசயங்களை நான் ரொம்ப வியந்து பார்த்திருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருக்கடையூர் எங்க ஊரு அந்த ஊர்ல அபிராமி சந்நிதி இருக்கு எல்லா ஊர்லயும் கிழக்கு கோபுரவாசல் திறந்திருக்கும் எங்க ஊர்ல மேற்கு வாசல் திறந்திருக்கும் மேற்கு வாசல் வழியா தான் நீங்க உள்ள போவீங்க கிழக்கு கோபுரவாசல் பின்னால் இருக்கும் பெரும்பாலும் முன்னி இருக்கும் சில நேரங்கள திறந்து வைப்பாங்க இது ஒரு பக்கம் வச்சுங்க சிலப்பதிகாரத்தில் வாழ்ந்த மாதவி வாழ்ந்த ஊர் திருக்கடவுர் அது பூம்புகாரனுடைய நான்கு கால எல்லைக்குள் திருக்கடூர் வருது அங்க அந்த அம்மா இருந்தாங்கிறதுக்கான செவிவெளி செய்திகள் நிறைய இருக்கு மாதவி மனை பகுதி உண்டு அந்த அம்மா வீடு அங்கதான் இருந்ததுன்னு அம்பிகை அழகு தரிசனம் கண்ணதாசன் ஒரு புத்திரம் எழுதுறாரு அன்போதோ அவர் திருக்கடை ஊருக்கு அவர் வந்ததில்லை அவர் கடைசி மகள் விசாலாட்சி பிறந்த பிறகு தான் அவர் திருக்கடை ஊருக்கு வந்தார் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார் அது தனி கதை அது ஏன்னா அப்போ திருக்கடை ஊர் வந்தது இப்போ ஒரு பையன் இங்கே வர்றதுக்கு மேல ஒரு மகன் காந்தி கனதாசன் எதேச்சியும் என் ஃபோனில் பேசினார் அவரோட தானே என்னை கேட்டார் அப்போ அப்பா வந்திருக்காங்களா திருக்கடை ஊருக்குன்னு கேட்டார் ஆமாம் வந்திருக்காரு இந்த மூன்றாவது கடைசி மகள் விசாலாட்சி பிறந்த பிறகு அந்த மூன்றாவது மனைவியோடு வந்தார்னு நான் சொன்னேன் அப்போ இந்த அம்பிகை அழகு தரிசனம் அவர் எழுதுகிற போது அவர் திருக்கடவுருக்கு நேரில் வந்ததில்லை அவர் என்ன எழுதுறாரு அபிராமியை பத்தி வணிககுலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவள் கோயில் கணிகை குலத்து மாதவி அன்னம் கலைகள் பகிர்ந்தது அவள் நேரில் அப்படிங்கிறார் இதுல என்னவர் அழகுன்னா கிழக்க பார்த்து இருக்கிறது அபிராமி கோயில் அதுக்கு நேர் எதிர கிழக்கு ராஜகோபுரம் அந்த கிழக்கு ராஜகோபுரத்துக்கு நேர எதிர உள்ளதுதான் மாதவி மனை மாதவி இருந்து தாங்க இது அவருக்கு தெரி அவருக்கு ஜாகிரபிகலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஒரு இன்டிவிஜுவல் எழுதுறது கணிகை குலத்து மாதவி எண்ணம் கலைகள் பகின்றது அவள் நேரல் அப்படின்னு இது என்ன இத்தனை நாள் நான் கவனிக்கல இப்போ எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேயத்தப்போ நான் போற போது கிழக்கு கோபுரம் திறந்துருக்கு இந்த பக்கம் மாதவி மனை இருக்கு நேர அபிராமி சன்னிதி இருக்கு இந்த வரி எனக்கு ஞாபகம் வருது கணிகை உலத்து மாதவி அண்ணம் கலைகள் பயின்றது அவள் நேருல் இதெல்லாம் ஒரு பெரிய தெய்வ வரம் இல்லாமல் இப்படிலாம் வராது வர வாய்ப்பே இல்லை இது கவிஞரோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்புறம் அவருடைய சினிமா பாடல்கள் நிறைய வந்திருக்கு அதை நம்ம இன்னொரு மூணு விஷயங்கள் நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு கவிஞர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது கிருஷ்ணகானம் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிணைப்போல் அந்த பாட்டு கோதையின் திருப்பாவை வாசக நிம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் அந்த பாட்டெல்லாம் நான் பேசுனேன் இந்த செய்தி யூடியூப்ல நிறைய இருக்கு அந்த பாட பரிசு அனலைஸ் பண்ணிருக்கேன் நான் கண்ணதாசன் காலப்பட்டகம் புத்தகம் எழுதியிருக்கேன் இருக்கு அதில் இதை பத்தி விரிவா எழுதியிருக்கேன் உதாரணம் சொல்றேன் இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் எங்க பாக்கணும்னா அங்கதான் இந்த குழந்தைக்கு முதன் முதையா சாப்பாடு விட்டுறது அன்ன பிரசனம் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய்மொன் உட்கார்ந்து இருப்பதை காணுங்கிற என்ன சொல்ல வர்றாரு நீ குருவாயூருக்கு வந்து குருவாயூரப்பனை சந்நிதியில் மட்டும் பார்த்தா போதாது அங்க உட்கார்ந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒருவாய் சோற்றுக்கு உட்கார்ந்து குருவாயூரப்பன் அவன் மாளிகை முழுவதும் நெய்வேலி நெய்விளை பொய்யிருள் அகற்று நித்தமும் கொடுப்பாள் ஸ்ரீதேவி தன்னியா காலத்தில் நீராடி அவன் சிதி வருவார் பலகோடி பாட்டு இது ஒரு பக்கம் கொடுத்த மூங்கில்களே புகழ் பாடுங்களேன் இந்த வரிய நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புருஷோத்தமன் புகழ புல்லாங்குழல் பாடுமா மூங்கில் பாடுமா நீங்க சொல்லுங்க கூடியது எது புல்லாங்குழல் அது அடுத்தது எது இசைக்கும் புல்லாங்குழல் அப்ப இவர் என்ன சொல்லணும் மூங்கில் கொடுத்த புல்லாங்குழல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள்னா நியாயம் ஆனா கவிஞர் என்ன எழுதியிருக்காரு மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுகளேன் அப்ப தெரியாம எனக்கு போய் தெரியாதான் அவரு தெரியாம இருக்குமா ஏன் அப்படி எழுதினார் என்னைக்குமே இந்த கேள்வி நாம எழுப்பிக்கணும் ஏன் இப்படி சொல்றாரு ஏன்ஸ் பண்ற சொல்றது பட்டு போன மூங்கில் புல்லாங்குழல் ஆகிறது அப்ப ஒரு மூங்கிலினுடைய உச்சபட்ச லட்சியம் என்னன்னா புல்லாங்குழல் ஆகிறது ஆகி கண்ணனுடைய கைகளில் தவழ்வது இப்போ இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிற போது ஆசையை விட்டவன் ஞானி ஆகிறான் எத்தனை கோடி மூங்கில்களில் பட்டு போனது புல்லாங்குழல் ஆகிறது ஒவ்வொரு புல்லாங் என்ன தவம் பண்ணும் தான் புல்லாங்குழல் தவம் பண்ணுவான் அதனால் அது ஏற்கனவே புல்லாங்குழல் ஏற்கனவே புல்லாங்குழலாகி கண்ணன் கைக்கு அதை பார்த்து மற்ற மூங்கில்கள் என்ன செய்ய வேண்டும் நானும் அந்த நிலையை அடையணும்னு தவம் பண்ணணும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே நீங்கள் புருஷன் புகழ் அது நமக்கு சொன்னது மனிதர்களே உங்ககிட்ட இருந்தான ஒரு கிருஷ்ண சைதன்யர் உருவானார் உங்ககிட்ட இருந்தான பன்னிரண்டு உருவானார் நீ மட்டும் மனுஷனா பிறந்து மனுஷனா இருந்து மனுஷனா செத்து போறியே அந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது போல மனிதா நீயும் ஞானியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் அது வண்டு பூவில் மது வைத்து எடுகிறது என்பது உலகத்தில் கிடைக்கிறது பூக்குள் இருக்கிற தேன் ஆனா நாமும் அப்படிதான் வண்டுகள் மாறி உலக இன்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த மதுவை அல்ல மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் உங்க நோக்கம் அங்க இருக்கணும் இங்க அல்ல இப்படி ஒவ்வொரு வரிக்கும் நீங்க பாக்கலாம் அதாவது அந்த இந்த பாட்டில் என்ன விசேஷம்னா மொத்த மகாபாரதத்தை நாலு வரையில் சொல்லுவார் கிருஷ்ணர் என்ன பண்ணார் மகாபாரதம் என்ன பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் முடிஞ்சு பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவருக்கு உரிமை உள்ள கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் இவர் ராமாயணத்தை ரெண்டே வரையில் எழுதியிருக்காரு கண்ணதாசன் வந்து ராமாயணத்தை ரெண்டு வரையில் எழுதியிருக்கார் கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே ஒரே அதான் ராமாயணமே இதெல்லாம் அவருடைய அந்த சொல் சுருக்காத சொந்த யாருக்கும் வராது அப்புறம் அவருடைய தெய்வீக பார்வை எல்லாத்துலேயும் தெய்வீகத்தை கண்டவரங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள் சினிமா பாடல்கள் பலவற்றில் இப்போ எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் சத்குரு வந்து தியானலிங்கம் வைத்தபோது தியானலிங்கம்னா என்னன்னு கேட்டாங்க அவர் என்ன சொல்றாரு ஏழு சக்கரங்கள் அந்த லிங்கத்தில் இருக்கு ஒவ்வொரு சக்கரமும் முழுமையாக தூண்டப்பட்டு அந்த முழுமை முழுமையடைகிற போது உச்சத்தை போது When the energy reaches its peak chakra, Shiva Shiva Shiva happens, शिवा शिवा शिवा happens. शिवा happens. இந்த என கண்ணதாசன் பாட்டு பக்தி பெருக்க நிலையுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகி ஹாப்பன்ஸ் அப்படின்னு சத்குரு சொன்ன போது எனக்கு இந்த வரையும் ஞாபகம் சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக என் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய அப்படின்னு எழுதாரு ஒரு ஞானி வந்து ஒரு ஆத்ம ஞானி சொல்றது வந்து ஒரு கவிஞனுடைய பாட்டு பார்வையில வரிகள்ல அவ்வளவு அநாயசமா வந்து விழற ஒரு அழக நாம எனக்கு விதை சொல்றது எதை தெரியல அந்த ஒரு தடுமாற்றத்தில் இருக்கேன் நான் கவிஞரோட இன்னொரு பாட்டு அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா நிறைய கவிஞர்களுக்கு கடவுளை பற்றி எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது ஆனால் கவிஞருக்கு வந்து கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது கடவுளின் குரலாய் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு இப்போ பார்வதி வந்து முருகன தாளாட்னா என்ன பாடுவாங்க சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனை அம்மாவுக்கு என்ன மதிப்பு சின்ன பிள்ளை பெயர் வாங்கிட்டான் பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனை அப்படின்னா அதுல நம்மெல்லாம் கோவம் வர்ற போது என்ன சொல்லணும்னா கோவம் வந்துச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படிம்போம் இனிமோ அது வரைக்கும் மனுஷனா இருந்த மாறியும் இந்த கோவம் வந்தப்படும் தான் அப்படி மாறிடுவாங்க மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படிம்போம் அப்ப மனிதன் மிருகம் ஆவது எப்போது என்றால் கோபம் போன்ற காமம் போன்ற குணங்கள் அவனை பீடிக்கும் போது சமநிலையில் இருக்கிறப்ப மனிதனா இருக்கான் அவன் எப்ப தெய்வம் ஆகிறான் என்றால் மனசார நீங்க இன்னொருத்தர வாழ்த்துறீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து இறைவனுடைய குரல் எழுமம் இத கவிஞர் இந்த பாட்டுல அம்பிகை வந்து முருகனை பார்த்து சொல்றானா உலகம் இல்லை உலகத்தை பற்றி சொல்கிற போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருடன்றோம் முருகா உன்னருடன்றோங்கிறார் அப்போது நாம் நமக்குள் இருக்கிற தெய்வீகத்தை எழுப்பி பார்க்கணும்னா பிறரை நிபந்தனை இல்லாமல் மனத்தரை இல்லாமல் வாழ்த்துவது இப்போ வேதாத்திர சுவாமி வாழ்க வளமுடன் இது என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உசுப்புவது இதை கவிஞர் வந்து ஒரு சினிமா பாட்டில் அம்பிகை சொல்கிற மாதிரி சொல்கிறார் அப்புறம் அம்பிகை திருக்கடையூர் போனால் அபிராமி கன்னியாகுமரி போனால் குமரி ஈஷாவுக்கு போனீங்கன்னா லிங்கபைரவி அமனேஸ்வரில் போனீங்கன்னா தண்டுமாரியம்மன் தமிணாலுள்ள போனீங்கன்னா கோணியம்மன் இல்லை யார் அம்பிகை அப்படின்னா அதுக்கு அவளே சொல்கிறா நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலில் மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவரதம் குளிர் காஞ்சி சோலைதன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கொடுங்கோலாட்சி தனையதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா அதை சொல்றாரு ஆர் என்றும் என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் அத மாதிரி பேர் மாறி ஊர் மாறி வந்தாலும் அது கருமாறி என்று குறிக்கும் எழுதுறாரு எவ்வளவு அழகா ரொம்ப எளிமையா தெய்வ தத்துவத்தை நமக்கு அவர் உணர்த்தினார் இப்போ அவர் ஒரு காலத்துல வந்து சமஸ்கிருத எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு எல்லாம் பேசினவர் பின்னால் மாறுகிறார் அதை எழுதுறாரு யாரோ சொன்னதை கேட்டு நான் அப்படி சொல்லிட்டேன் ஆனா எனக்கு தெரிந்த சில சமஸ்கிருத சொற்களை வச்சுக்கிட்டு நான் சமஸ்கிருதத்துல ஒரு பாட்டு எழுதி பார்க்கிறேங்கன்னு அதை எம் எஸ் வி பாடியிருக்கார் அமரஜீவிதம் சுவாமி அமுத வாசகம் பதிதபாவனம் சுவாமி பக்த சாதகம் முரளி மோகனம் சுவாமி அசுரமர்தனம் கீத போதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம்னு ஒரு பாட்டு சந்திய பங்கஜம் சுவாமி அந்திய புஷ்பகம் சர்வரக்ஷகம் சுவாமி தர்ம தத்துவம்லாம் வரும் நீங்க எம் எஸ்வி இந்த கிருஷ்ணகானத்துல கேட்கலாம் கவிஞர் பண்ண மிகப்பெரிய தொண்டு எப்படி அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு சிகரமா நிற்குதோ அதே மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதால் எழுதிய பஜகோவிந்தத்தையும் கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்தார் மொழிபெயர்க்குதுன்னா அது அழகான கவிதையா மொழிபெயர்த்தார் இப்ப பஜகோவிந்தம் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பஜகோவிந்தத்தினுடைய ஓபனிங் லைன்ஸ் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரஷ்ஷதி கரணே இதான் முதல் ஸ்லோகம் இது அப்படியே தமிழ்ல தர்றார் பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்புகளை பாடிடுக மூடமதியே பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே பாடுவதை விட்டுவிட்டு பாணினி இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை விருமோ பாய் விரித்த காலனவன் சந்நிதியில் பாணினியம் காவல் தருமோ வாய்திறந்து கூடு இந்த வார்த்தை தன்னை விட்டுவிட்டு வாடுவதில் என்ன பயனே வஞ்சகர்க்கு இறப்பு வைத்து பஞ்சவர்க்கு வாழ்வு வைத்த வித்தகனை பாடுமனே இந்த கன்குளூஷன் கிடையாது இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை வரும் இதெல்லாம் இருக்குது கூறு இந்த வார்த்தை தனி விட்டு விட்டு வாடுவதில் என்ன பயனே வஞ்சகர்க்கு இறப்பு வைத்து கௌரவர்கள் வஞ்சகருக்கு இறப்பு வைத்து பஞ்சவர்க்கு வாழ்வு வைத்த வித்தகனை பாடுவார சொற்பிரம் அந்த காலத்துல வந்து இந்த போலிசாமியார்கள் அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களை சொல்றப்ப ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு வயிற்றுக்காக வேஷம் போட்டாங்க உதரநிமித்தம் பகுக்கிருத வேஷ சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார் கண்ணதாசன் கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ காவியுடை மொட்டையொடு கையில் பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ கண்ணியமும் இல்லை அதில் புண்ணியமும் இல்லை வெறும் கட்டைகளின் வேஷம் அல்லவோ கோவணமும் நீல்சதையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவன் ஆக்கி விடுமோ கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பார் அவருக்கு கோவிந்தன் காட்சி வருமோ இந்த உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷங்கிறது எவ்வளவு அழகா தமிழ்ல வந்து விழுதுங்கிறத பார்த்து நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அதே மாதிரி பஜகோவிந்தத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் வந்து புனரபிஜனம் புனரபி மரணம் பறக்கிறோம் இறக்குறோம் இறக்குறோம் பறக்கிறோம் புனரபிஜனம் புனரபிமரணம் புனரபிஜனி ஜடரேசயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகிமுராரேன்னு பகவத்பதால் ஸ்தோத்ரம் கவிஞர் எழுதுறாரு தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன் புனரபிஜனம் புனரபிமரம் தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன் தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே பறந்து தாரணிக்குள்ளே நடக்கிறேன் ஓய்வில்லாத என் பிறப்பு மீண்டும் மீண்டும் யார் பொறுப்பு உன்னை என்று வேறு காண்கிறேன் ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை என்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன் இதே மாதிரி கனகதாரா சோத்ரம் மொழிபெயர்த்திருக்கார் எனக்கு அந்த மூல சோத்ரம் ஞாபகம் இல்லை சம்ஸ்கிர அதான் வாசிக்கல ஆனா மகாலட்சுமி முன்னால நின்று ஆதிசங்கரர் சொன்னதை தமிழில் சொல்றார் மாலவன் மார்பில் நிற்கும் அங்கல கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் மாணிக்க சுரும்புனா வண்டு மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நீளமா மேகம் போல நிற்கின்ற திருமால் உந்த நேயத்தால் மெய் நிகரிலா செல்வம் கொண்டான் மால் அவன் மீது வைத்த மாயப் பொன் விழி இரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தன என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாயேங்கிறார் இப்படி நிறைய பாடல்கள் அவர்கிட்ட அந்த பிரவாகமாக வந்த திரைக்கவிதைகளாகட்டும் பாடல்களாகட்டும் இதை நிறைய நமக்கு சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் இருபது நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல கவிஞருடைய அனுபவங்கள் அவருக்கு வந்து கவிதைகளாச்சு நிந்தாஸ்தி பண்ணாரெல்லாம் நான் சொன்னேன் இந்த தேசத்தை பார்க்கிற போது அவருக்கு கடவுள் மேல இந்த உரிமையான கோபம் வருது வங்காள அங்க பிரச்சனைகள் வந்தப்போ அங்க இருக்கிற பெண்கள்லாம் வாழ்ன போது இவர் எழுதுறாரு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவிநாசி இருக்கு அவினாசியுடைய பெயர் அவினாசி அல்ல அங்க இருக்கிற இறைவனுடைய பெயர் தான் அவினாசி அவினாசி எப்ப இருங்க அந்த காலத்தில் அந்த ஊரோட பெயர் திருப்புக்கொளியூர் புக்கு ஒளியூர் தான் இப்ப அவிநாசின்னு ஆச்சுப்போம் அதுக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டி இருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்கம் வைரத்தோட வர்றார் அவனுக்கு வந்து ராஜா கொடுக்கிறார் சேரமான் பெருமான் கொடுக்கிறார் அதை எடுத்துட்டு வர்றப்போ சிவபெருமானவர் வேடிக்கை பண்றாரு அவருடைய சிவகணங்கள் எல்லாம் இந்த வேடர்கள் மாதிரி வேஷம் போட்டு விட்டு இப்போய் கொள்ளையடிச்சுட்டு அவங்கிட்ட என்ன பண்றான்னு பார்ப்போம் கொள்ளையடிக்கிறான் அப்போ நேராக சிவன்கிட்ட வர்றார் திருவுருவன் பூண்டி சிவன்கிட்ட நம்ம சுந்தரமூர்த்தி வர்றார் ஊர் எல்லைக்குள்ள கல்ல காமிச்சு வில்ல காமிச்சு மிரட்டி வெரட்டி வாங்கிட்டு போறான் பணத்தை துணிட்டு போறான் இந்த ஊரை காவல் காக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் சுந்தரர் தேவார என்னன்னா வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவதாமை சொல்லி கல்லால் எரிந்திட்டும் மோதியும் கூரையம் கொள்ளும் இடம் முல்லை தாது மணங்கமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்று நடக்க முடியாதா வண்டி இருக்கு என்ன நொண்டி கிடையாது நீடவர் அல்லீர் கிடையாது முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்றில் இங்கிருந்தீர் எம்பீரா நீர் வரிசையா மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கண்ணதாசன் வந்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு வங்காளத்தில் பெண்கள் சிரமப்பட்ட போது கிருஷ்ணா நீ ஏன் வரல பாஞ்சாலி பூந்துகளை பற்றி இழுக்கையிலே ியாம் என்று அங்கு வந்த கோபாலன் மாஞ்சாதி வங்காள மங்கையர்கள் கண்ணீரை ஏன் காணவில்லை எனக்கும் அது புரியவில்லை துரியோதனர் பாலும் தூது சென்ற பரந்தாமன் கொரியாவில் தூது செல்ல குதிரை கிடைக்கவில்லை அர்ச்சுனருக்கு போதித்த அண்ணல் பரந்தாமன் நிக்சனுக்கு போதிக்க நேரம் கிடைக்கவில்லை இதெல்லாம் அவருடைய அந்த கவிதைகைய அழகு இப்படி நிறைய பாடி இருக்கிறார் இதெல்லாம் இரண்டு செய்திகளை நான் மையப்படுத்தி சொல்லணும் நினைக்கிறேன் ஏராளமான தனி கவிதைகளில் கண்ணனை பற்றி அவர் உருகி உருகி எழுதியிருக்கிறார் இப்போ ஐந்து வகையான தத்துவங்கள் வைஷ்ணவத்தில் உண்டு பரநிலை வியூக நிலை அர்ச்சை நிலை அவதார நிலை அந்தரியாமி நிலைன்னு அஞ்சு உண்டு பரநிலைனா இந்த பேரலுக்கு அப்பாற்பட்ட தன்மையில மூலமாக இருக்கக்கூடிய மூலமூர்த்தி வியூக நிலைனா பூதேவி சமயதராக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அர்ச்சை நிலை அப்படின்னா ஆலயத்தில் விக்கிரகமாக நிலை அவதாரம்னா இந்த பத்து அவதாரங்கள் அந்தரியாமினா எங்கு பார்த்தாலும் நினைந்திருக்கக்கூடிய தத்துவம் காற்று மழை வெயில் அது சூரிய நாராயணங்கிறோம் இது மழையை வந்து சாரங்க நுசைத்த சரமழையே போலங்கிற ஆண்டாள் ஆழிமழைக்கண்ணா அப்படிங்க ஆழிமலைக்கு அண்ணா ஒரு அர்த்தம் ஆழிமழைக்கண்ணான்னு ஒரு அர்த்தம் இது அந்தர்யாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறதா அர்த்தம் இந்த ஐந்து நிலைகளை போற போக்கில் ஒரு நாலு வரையில் சொல்லிட்டு போறார் கண்ணதாசன் மூலம் திருமாலாய் இதான் பறநிலை முளைத்தெழுந்த திருமாலாய் மூலம் பெருமாலாய் முளைத்தெழுந்த திருமாலாய் அப்புறம் ஏனும் தனியரத்தில் இயங்குகிற ராமனுமாய் அவதாரத்து ஒரு குறிப்பு அப்போ நாலு வடிவெடுத்த நந்தகோபன் மகனை இப்ப நாளுங்கிறது அர்ச்சை நிலையும் சேர்த்து குறிக்கும் இவன் என்ன பண்ணுவானா இவனை மாலையே மணிவண்ணா வாரா என அழைத்தால் காலையிலே நம்பிட்டு கதவை திறக்கின்றான் இவன் யாருன்னா ஊற்றாக மழையாக காற்றாக கனலாக ஏற்றாத தீபத்தும் எரிகின்ற ஜோதியவன் அவன் வச்ச தீபத்தை தான் பார்க்கறோம் நீங்கள் ஏற்றுவதற்கு முன்பே இறைவன் அங்கே குடிகொண்டு விடுகிறானா ஏற்றாத தீபத்தும் எரிகின்ற ஜோதியவன் அப்படின்னு எழுதுகிறார் அவருடைய கிருஷ்ணகானத்தில் அடிக்கடி ரசித்து சொல்ற இன்னொரு பாட்டு நாயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்டன் தூங்குகின்றான் தாலையிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு என்ன காமிக்கிறாரு மண்டலத்தை காட்டிய பின் தூங்குகிறான் இதில் என்னென்ன இந்த பாட்டில் என்ன அழகுன்னா இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சிங்கிறது தனியா இருக்கும் திருப்பள்ளி சேர்க்கிற தாளாட்டு தனியார் ஆனால் இந்த ஒரு பாட்டில் தான் தாளாட்டும் திருப்பள்ளி அடிச்சு சேர்ந்து முதல் ரெண்டு மூணு சான்சா பார்த்தீங்கன்னா ஆற ஆறோ ஆறோ ஆறோன்னு வரும் இல்லையா என்ன இந்த அடுத்த ஸ்டான்ஸா உங்களுக்கு வந்து பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கண்ணம் விட்டு மன்னவன் போல் நீலை செய்தான் தாலேயோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆறாரோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அவன் மோக கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யாரவனை தூங்கவிட்டார் ஆறாரோ இதுவரைக்கும் தாலாட்டு இங்கிருந்து திருப்பள்ளி அடிச்சு தொடங்கும் கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ ஆற ஆரோ வரைக்கும் தாளாட்டு வாரீரோல் திருப்பள்ளிடுச்சு இந்த ரெண்டும் ஒரே பாட்டுல செய்த ஒரே இலக்கிய அற்புதம்னு இந்த பாட்டதான் நீங்க சொல்ல முடியும் அப்புறம் அவர் வந்து கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும்னு எழுதினார் அது அவர் வாழ்க்கையிலே நடந்தது பலமுறை நடந்த வாடகை தீபிடிச்சு சாம்பலா எரியுண்டா போடா அப்படின்ட்டு கார்ல எரி போயிட்டார் வீட்டுல போய் இறங்கினா அவருக்கு உரசி தீபிடிச்சு எரியுது எழுவில்லியனும் நினைக்கிறேன் சென்னையில் வந்து மழையே இல்லை சுத்தமாக மழை இல்லை மழை வேண்டல் கவியரங்கம்னு ஒன்று மயிலை கபாலீஸ்வரர் கோயில் வைக்கிறாங்க அந்த கவியரங்கத்தை கவியரசர் கண்ணதாசன் தொடங்கி வச்சு கவிதை பாடுறார் அவர் சொல்றாரு கண்ணனே மேகவண்ணன் கடலெலாம் அவந்தன் மீனி விண்ணலாம் அவன் மெய் நீளம் விரிகின்ற கடலும் வண்ணான் அதனால் அவங்கிட்டதான் கேட்கணும் இன்னும் ஒரு நொடிக்குள்ளாக எங்கெங்கோ கிடக்கும் மேகம் நண்ணுக இடி முடங்கி நன்மழை பொழிவதாக அப்படிங்கிறார் வேடிக்கையை சொல்றார் தமிழ்நாட்டில் பஞ்சம் நிலவுகிற கடும் வறட்சியை பார்வையிடுவதற்காக பிரதமர் ஹெலிகாப்டர் புறப்பட்ட போது அங்கே டெல்லியில் கடும் மழை காரணமாக ஹெலிகாப்டர் தரையிறங்கி எதும்போது இங்க வந்து வெள்ளம் அங்க வந்து வறட்சி கவிஞர் எழுதாரு ஒருபுறம் வெள்ளக்காடு உயிருடல் நதிகளோடு மறுபுறம் காய்ந்த பூமி மயக்கமேன் கிருஷ்ணசாமிங்கிறார் வயது அப்படிங்கிறார் அப்புறம் கடவுள சொல்றாரு கடவுளே கடவுளே நீ கடந்து உள் இருப்பாயானால் விரைவிலே விரைவிலே ஒரு வியன்மழை வழிந்தோடட்டும் தெருவிலே தெருவிலே என் சின்மணி குழந்தை ஆட முடிவிலே முடிவிலே நீ முகிழ்த்துவா மழை நீராக அப்படிங்கிறார் எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட ஒரு மிரட்டு மிரட்டார் பாருப்பா மழை கொடுக்க சொல்லி உன்னை கேக்கிறேன் மரியாதைய கொடுத்தது இல்லாட்டி என்ன பண்ணுவேங்கிறார் கிருஷ்ணன் சொல்றாரு நான் கேட்டும் மறுப்பாயானால் நன்மழை தடுப்பாயானால் வான் கேட்பேன் ராதை என்னும் வஞ்சியை கேட்க வைப்பேன் ஏன் கேட்டேன் என்று பின்னால் என கேட்க கூடாத ஐயா மான் கேட்டால் மறுப்பதில்லை மன்னவன் கண்ணன் என்று அந்த கண்ணன்கிட்ட அவருக்கு இருந்த அந்த பாவம் அவ்வளவு அருமையான பாவம் இப்படியெல்லாம் வந்தவர் கண்ணதாசன் மதங்களுக்குள்ள ஒற்றுமையை அவர் ரொம்ப வலியுறுத்தினார் குறிப்பா சைவ வைணவத்துக்குள் இருக்கக்கூடிய முதல் ஒற்றுமையை அவர் வேண்டி அதனால்தான் கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான்னர் மணிவாசர் எழுதினது சிவனுக்கு கோதை எழுதினது பெருமாளுக்கு ஆனால் இது ரெண்டையும் கேட்டு கண்ணன் வந்தானான் போதையின் திருப்பாவை வாசக நிம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான்வர் அது ரொம்ப அழகு இந்த காலையில் மார்கழி மாதத்தில் பெண்கள்லாம் குளித்து முடித்து கோலம் போடுவாங்க அவர் எழுதுறார் மார்கழி திருநாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் அந்த கூந்தலனுடைய கருமையும் கண்ணனை ஞாபகப்படுத்துதான் அது மா ரொம்ப அருமையான பாட்டு அதெல்லாம் அதை நம்ம ரசித்து கேட்குற போது தான் நமக்கு அது ஆழம் என்னன்னு நமக்கு புரியும் இதெல்லாம் ஒரு பாடினார் அப்புறம் இந்த கலைக்காவிரி குழுவினர் கேட்டுக்கொண்டதுனால இயேசு காவியம்னு எழுதினார் இயேசுநாதரை பற்றி ஒன்று எழுதினார் அப்புறம் இஸ்லாத்துக்கு நம்மளே ஒன்று எழுதுவோன்னு அவராக மொழி பண்ணி குரான மொழிபெயர்க்குறேன்னு அல்லாவின் திருப்பியலாக ஆரம்பம் செய்கிறேன்னு ஆரம்பித்தார் ஆனால் இஸ்லாமியர் எல்லாம் அதை ஒத்துக்கலை சிறப்பால் இஸ்லாமியர்களா இல்லாதவங்க குரானை பற்றி எழுதக்கூடாதுன்னு அவங்க தடை விதித்தாங்க கொஞ்சம் அவங்களாம் அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க உடனே கவிஞர் என்ன பண்ணார்னா அவருடைய சொந்த செலவில் தினத்தந்தி ஆள் எடிஷனில் ஒரு கால் பக்கத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தார் ஒரு ஆசை நாளை நம்ம எழுத ஆரம்பிச்சுட்டேன் அது வந்து பல பேரை புண்படுத்தி அறிகிறேன் இஸ்லாமிய சகோதரர்களை புண்படுத்தி அறிகிறேன் எனவே அந்த முயற்சியை கைவிட்டு விட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவரே ஒரு சொந்த செலவுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார் ஆனா இதெல்லாம் பண்ணியதற்கு பிறகு அர்த்தமுள்ள இந்து எழுதி இயேசு காவியம் எழுதி குரானை தமிழில் எழுத கைவிட்ட பிறகு அவரு இயேசு காவியம் மாதிரி நம்ம மதத்துக்கு எழுதாம போயிட்டோமே மனசு ஒரு எண்ணம் அதனால ஆதிசங்கரருடைய வாழ்க்கையை சங்கரகாவியம்னு எழுத ஆரம்பித்தார் அது ஒரு இரநூறு பாட்டு எழுதிய அதுக்குள்ள அவர் மறைந்து போனார் கவிஞர் வந்து அது வந்து அவரோட முற்று பெறாத காவியங்கள்னு ஒரு தொகுப்பு இருக்கு அதுவும் அது இடம் பெற்றிருக்கு அதாவது ஆதிசங்கர் கவர் என்ன சொல்றாரு அது வந்து ஆதிசங்கரருடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா கணவனும் மனைவியுமா அவங்க இல்லறத்தில் ஈடுபடுகிற போது கூட சிவசிவான்னு தான் இருப்பாங்களாம் அவர் என்ன சொல்றாரு இருவர் மூச்சும் சங்கரா என்னும் விட்டு நடுவுங்கள் அதையே சொல்லும் எவ்வளவு நாகரிகமா சொல்லிருந்தாரு தழுவுங்கால் இருவர் மூச்சும் சங்கராயனும் விட்டு நடுவுங்கால் அதையே சொல்லும் அருந்தும் போது எழும் கைகள் அதையே பாடும் இடும் கைகள் அதையே கூறும் வழுவுங்கால் ஒரு கோமந்தா கூட வழுவுங்கால் வார்த்தல்லை அறியன்றுனாக ஆசங்கர அவ இருக்கு அவ அற்புதமான கவிதைகள் வயது ஏறிக்கொண்டே போனது அவருக்கு ஒரு வருத்தம் வந்தது எந்த இறைவனை இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னாரோ அந்த இறைவனை உண்டு உண்டு உண்டு சொல்றதுக்கு வாழ்க்கையை முழுக்க கொடுத்தார் கவிதைகளை தொகுத்து சொன்னார் யார இல்லைன்னு சொன்னாரோ அந்த இறைவனை நோயுற்ற வேளையில் சிக்கன பிடிக்க உன் நூபுர கால்கள் உண்டு நொடிக்கின்ற வேளையில் பிடிகள்ளி போட உன் நோகாத கைகள் உண்டு வாய்கட்ட வேளையில் சுவையான வார்த்தையில் வழிகாட்ட கீதை உண்டு வஞ்சத்து இறங்கினால் நெஞ்சத்து இருந்தை மன்னிக்கும் பான்மை உண்டு பாய்கொண்ட பின்னரும் தலைமாட்டிலே நின்று பணி செய்யும் தன்மை உண்டு பகை வந்த வேளையில் சக்கரம் சங்கொடும் படை கொள்ளும் வீரம் உண்டு நாய் பட்ட பாடுனான் பட்ட பின்னால் உன்னை நாடினேன் தூயநாதா நன்றியுள்ள மானிடரை என்றும் வரவாத குரு நாயகா கிருஷ்ணகாந்தா அப்படிங்கிறார் இந்த கிருஷ்ணகாந்தன் பாமாலைய கண்ணில் தண்ணி வராம நீங்க படிக்கவே முடியாது அவர் சொல்றாரு கண்ணான்னு எனக்கு எல்லாம் கொடுத்த எல்லா நன்மைகளும் கொடுத்த ஆனா நான் அதை வீணாக்கின எப்படி வளமான சிந்தனை வளமான கற்பனைலாம் நீ எனக்கு கொடுத்த நான் அதை என்ன பண்ண வீணாக்கின நல்ல அறிவை கொடுத்த அதை தவறான பாதையில நான் செலுத்தின அவரோட வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க அதனை வளமான சிந்தனை வாழ்ந்த நாள் அந்த நாடு அதெல்லாம் இருந்தது ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு செறிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த நாடு இப்ப நான் திருந்துறேன் ஏன் வாராத கற்பனை வாராத சிந்தனை வந்த நாள் அந்த வளமான எண்ணமும் வளமான சிந்தையும் வாழ்ந்த நாள் அந்த நாளே தீராத ஆசையில் மாதர் குழாத்தில் நான் திரிந்த நாள் அந்த நாளே சீழ்பட்ட பண்டமும் பாழ்பட்ட கரிகளும் தின்ற நாள் அந்த சேராத கூட்டத்தில் என்னை மறந்து நான் சேர்ந்த நாள் அந்த நாளே செறிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த பாராத பூமியை பார்க்கிறேன் இப்போது இப்போதான் நான் நினைவுக்கு பாராத பூமியை பார்க்கிறேன் இப்போது பார்த்தனை காத்த நாதா பதிவுனது கதை புகழ என் உடல்நிலையை நீ கொஞ்சம் பார்த்தருள் கிருஷ்ணகாந்த எனக்கு ஒரு வயசுல கிருஷ்ணா உன்னை தெரிஞ்சிருந்தா மாதிரி இருந்திருப்பேடா ஒன்பது வயசுல தெரிஞ்சிருந்தா உன்னோட உன்னை பாருளை கூட்டத்திலேயே போயிருப்பேன் பதினாறு வயசுல தெரிஞ்சிருந்தா உன்னோட கலந்திருப்பேன் என்ன ஆச்சு தெரியுமா சீரோடு நாற்பதும் நீரோடி போனபின் சிந்தையில் வந்து நின்றாய் சீரோடு நாற்பதும் நீரோடி போனபின் சிந்தையில் வந்து நின்றாய் சென்ற காலங்களை எண்ணி என் கண்ணிலே சிறு மழை வீழ வைத்தாய் காராறு மேனியாய் கார்மிகம் போல் நிறம் கொண்ட மீனி உடையவனே காராறு மேனியாய் ஐம்பதில் உண்மை யான் கண்டனன் காதல் நாதா கனியுடைய வயதில் ஒரு எழுபது கொடுத்த காத்தருள் கிருஷ்ணகாந்தா கேக்குற ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருந்துட்டு போறேன் ஆனா இன்னொன்னு நேரத்தில் தன்னிறக்கம் சொல்றேன் இங்க பாரு இன்னைக்கு வர சொல்றியா நான் வருவேன் இல்லடா கொஞ்ச நாள் இருந்து சொல்றியா இருந்து நான் பாடுவேன் இல்ல அங்க வந்தப்பற போய் பிறக்க சொல்றியா நான் பறப்பேன் நின்றுவா என்று நீ நீட்டினை கையெனில் நின்று நான் பணி செய்ய கடவேன் இன்று வா என்று நீ என்னை அழைத்தாயே இப்பொழுதே வர துணிவேன் சென்றுவா என்ற திரும்பவும் விட்டாயே திரும்பவும் நானே கன்றினை தாயோடு கறந்த பெயர் ஐயனே கர்த்தனே கண்ணவிரான் ஆனா அவர் கேட்டது கனிவுடைய வயதில் ஒரு எழுபது கொடுத்து என்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தாண்டார் கொடுக்கல ஐம்பத்தி 53 வயது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது ஆண்டு சிகாகோவில அவர் மறைந்தார் சிறுகுடல் பட்டியின்னு கிழக்கிய உதித்த அந்த கவிதை சூரியன் சிகாகோவின் மேற்கு திசையில போய் மறைந்தது ஆனா அவர் இறந்த பிறகு அவரை பற்றி எழுதுறதுக்கு கூட நமக்கெல்லாம் யோகிதில்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு வாழுகிற போதே தன்னை பற்றி இருந்து பாடிய இரங்கல்பான் எழுதியிருக்கார் அவர் செத்தா இந்த உலகம் என்ன சொல்லுமா எப்படி மாறி பாரியோடு கொடை போயிற்று அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படந்த வல்வில் ஓரியோடும் கொடை போக வாரி நரும் குடல் சூடும் மனைவியோடும் சுவை போக அவனை எரிச்சுட்டு சொல்லுவாங்களா மன்னன் செந்தி மாரியோடு தமிழ் போன வல்வினையை சொல்லி வருந்துவேனே இந்த ஊர் சொல்லுமா பாட்டெழுதி பொருள் செய்தான் பரிதாபத்தால் அதனை பாழும் செய்தான் கேட்டெழுத பிள்ளைக்கோர் சிறுகோடும் கீறாமல் கிளைமுறித்தான் நாட்டழுகை கேளாமல் நம் காணாமல் நமன் எனும் பேய் சீட்டெழுதி அவனாவி திருடியதை எம்மொழியில் செப்பு அவரே சொல்றார் வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை வாதம் தாக்குரிமை கொண்டானை தமிழ் உரிமை கொண்டானை தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை நமது உரிமை என்று அந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே எவன என்று உரிமை பாராட்டி கொண்டு போயிட்டானே என்று கடைசியில சொல்றாரு அந்த திருமேனி வேக மக்கள் சொல்லுவாங்களா மானார்தம் முத்தமொடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக போனால் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக தேனார்ஸ் என் தமிழ திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் தானே என் தமிழ் இனிமேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே அப்படின்னு இந்த உலகம் எனக்கு இரங்கல் குரல் கொடுக்கும் அப்படின்னு அவர் எழுதினாரு அவருக்கு இருந்த ஆசை அண்ணாதுரையினுடைய மரணத்துல வந்து பெரும் கூட்டம் பின்னால வந்ததை பார்த்து அவர் எழுதினார் அண்ணனுக்கு பின்னால் அழுது வந்த கூட்டம் எல்லாம் கண்ணனுக்கு பின்னால் கதறி வர மாட்டாதுன்னு கேட்டார் அதே மாதிரி ஒரு பெரிய நிறைவுல இறுதி முருவம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் அந்த உருவத்துல நடந்தே வந்தார் வந்து இந்த கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் அந்த தீமூட்டு முன்னால் இந்த இருந்து பாடி இறங்கிறப்பாவை அந்த மயானத்தில் நின்று சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார் அந்த அவ்வளவு அதை செய்தாங்க ஏன்னா இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அவர் வாழ்ந்து கொண்டு அவருக்கு தான் மரணமே உடலுக்கு மரணம் அவர் தமிழுக்கு மரணம் இல்லை வணக்கம் ஒரே ஒரு கண்ணதா ஒரே ஒரு என்னதா சொன்ன